அன்பார்ந்த நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இருந்து விஜயான ஒரு அற்புதமான தெனாலிராமன் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தானாம் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா மனைவி எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமா சொன்னானா காளி வந்து எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காங்க நம்ம கஷ்டம் எல்லாம் இனிமேல் தீர்ந்து போச்சு அப்படி சொன்னானா சொன்ன உடனே எல்லோரும் சந்தோஷமாயிட்டாங்களாம் அப்படியா காளி தேவி கிட்ட என்ன வரம் வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்களாம் காளி வந்து எனக்கு விகடக்கவின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக நான் எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருக்க போறேன் அதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொன்னானான் சொன்ன உடனே எல்லாேருக்கும் புஷ்ன்னு ஆகி என்னடா இவன் காளி கிட்ட வரம் வாங்கி ஏதாவது பொண்ணு பொருள் வேறு பணம் நகை ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பான்னு பார்த்தா இவன் வந்து விகடக்கவின்னு பட்டம் வாங்கிட்டு வந்தேன்றான் இதை வச்சு என்ன பண்ணுறது நம்ம சாப்பிடணும் அதுக்கு வேலைக்கு போனால் தான் சம்பளம் கிடைக்கும் அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் இவ்வளோ செலவு பண்ணணுன்னா நமக்கு பணம் வேணும் இந்த வரத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி திட்டுனாங்களாம் காளி தேவிக்கிட்ட வரம் வாங்கினது தான் வாங்கினீங்க நமக்கு வந்து எதாவது காசு பணம் நகைன்னு வாங்கியிருந்தால் நம்ம வீடு வாசல்லாம் கட்டிக்கிட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தெனாலிராமன் வந்து ஆமால எனக்கு இது தோணாம போச்சு அப்படின்னு சொன்னானோ பாருங்க எவ்வளவு நல்லவனா இருந்திருக்கான் தெனாலிராமன் அவனுக்கு காசு பணம் கேட்கணும்னு தோணலை காளி கிட்ட அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம் அதனால என்னப்பா நீ வந்து விகடக்க வீன்ற பட்டம் வாங்கியிருக்க நீ நம்ம நாட்டு ராஜா வந்து கிருஷ்ண தேவராயிருப்பாரு நீ அவரை போய் பாரு விஜயநகரம் அப்படிங்கிற தலைநகரத்துல அவர் இருக்காரு நீ போய் அவரை பாரு அவர் வந்து உனக்கு கண்டிப்பா ஒரு வேலை போட்டு தருவாரு நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துடும் நீ அவரை போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமாக தெனாலிராமன் கிளம்பி விஜயநகரத்துக்கு போயிருக்கான் நேராக அரண்மனைக்கு போய் நான் ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னானா அங்கே அரண்மனையில் வெளியில் வந்து காவல்காரங்க இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட போய் நான் ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்லிட்டாங்களாம் அப்படிலாம் பார்க்க முடியாது யாராவது தெரிஞ்சவங்க மூலம்தான் நீ வர முடியும் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா ராஜாவை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் தெனாலிராமன் சொன்னானா எனக்கு ராஜாவை பார்க்குற அளவுக்கு பெரிய மனுஷங்க யாரையும் தெரியாது எனக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டானா அப்போ அவர் நான் நினைச்சாலாம் உன்னைய விட முடியாதுப்பா உனக்கு வந்து உதவி பண்றதுக்கு தாத்தாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ராஜகுரு அவரை நினைச்சாதான் வந்து ராஜா கிட்ட சுலபமாக பேச முடியும் நீ அவரை போய் பாரு அவர்கிட்ட வேணா கேட்டுப்பார் அவர் உனக்கு உதவுவார் அப்படின்னு சொன்ன உடனே தெனாலிராமன் சந்தோஷமாக கிளம்பி நேராக வந்து தாத்தாச்சாரியார் வீட்டுக்கு போனானும் தாத்தாச்சாரியார் வந்து ரொம்ப சோகமாக அங்கே உட்காந்துருந்தாரான் தாத்தாச்சாரியார் ஏன் சோகமாக இருந்தார் அப்படின்னா அவர் வீட்டில் வந்து அவரோட மனைவி அவங்க அம்மா எல்லாம் தாத்தாச்சாரியாரை பயங்கரமாக திட்டாங்க ஏன் திட்டினாங்க அப்படின்னா ஒரு தாத்தாச்சாரியாருக்கு வேலைக்காரங்களே வந்து சரியாக அமைய மாட்டாங்க ஆடு மாடு அவுத்து கட்டுறது மாடு பால் கறக்கணும்ல பால் வேணும் பால் நெய் மோர் தயிர் இதெல்லாம் வேணும் அப்போ என்ன ஆடு மாடு வளர்க்கணும் கோழியெல்லாம் வளர்க்கணும் இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்புறம் வீடு கூட்டணும் வாசல் கூட்டணும் பாத்திரங்கள்லாம் கழுவணும் சமைக்கிறதுக்கு உதவி பண்ணணும் இவ்வளோ வேலைகள் பார்க்குறதுக்கு ஆள் தேவை இல்லையா அந்த ஆள் நிலையாக கிடைக்காததுனால எப்போ பார்த்தாலும் தாத்தாச்சாரியாரோட அம்மாவும் மனைவியும் வந்து வேலை பார்த்து சளிச்சு போய் அவரை திரிவிட்டாங்க அதனால் அவர் சோகமாக உட்காந்துருக்கார் அப்போ வந்து தெனாலிராமன் வந்து எனக்கு ராஜாவை பார்க்கணும் அதுக்கு நீங்கள் தான் உதவணும் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே தாத்தாச்சாரியார் ஒரு ஐடியா பண்ணாராம் நம்ம இந்த பையனை ஏமாற்றி கொஞ்சம் நாளைக்கு நம்ம வீட்டில் வேலைக்கு வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் வேலைக்காரங்க கிடச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா தம்பி உனக்கு நான் வந்து உடனே ராஜாவை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியாது ஏன்னா ராஜா கொஞ்சம் வந்து பிஸியாக இருக்காரு அதனால் நீ என்ன பண்ணி என் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிக்கோ இங்கே இருக்க வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாரு அப்புறம் நான் வந்து சரியான நேரம் வரும்போது ராஜா கிட்ட நான் உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாத்தாச்சாரியார் வந்து ரொம்ப தந்திரமா ஏமாற்றி தேனாலி ராமனை தன்னுடைய வீட்டில் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாராம் தெனாலி ராமன் ராஜாவை சந்தித்தானா இல்லையா கிருஷ்ணதேவராயரை சந்திக்கிறதுக்கு தாத்தாச்சாரியார் உதவுனாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த கதையில் பார்ப்போம் சரி நேயர்களே